அவர்களுடன் இருபது நாட்கள் தங்கியிருந்தோம் அவர்கள் இரக்க குணமுடையவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள் எங்கள் குடும்பத்தாரிடம் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற எங்கள் ஆர்வத்தை கண்ட நபி சொல்லாஹோ அணைகல்லம் அவர்கள் நீங்கள் சென்று அவர்களுடன் தங்கி அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் தொழுங்கள் தொழுகையின் நேரம் வந்து விடுமானால் உங்களில் ஒருவர் வாங்க சொல்லட்டும் உங்களில் பெரியவர் இமமாக இருக்கட்டும் என்று கூறினார்கள்